பாண்டி பாண்டி என்னி ஒரே உயிர்கொள் உடல் தான் உயிரும் ஐகாத்யம் தர்மச்சாரிகளான பாண்டவர்களும் நானும் நாளாம் சுவாமி சமாம் துவேஷ்டி எஸ்து சமனு சொன்னாளாம் சுவாமி பாண்டவாளிக்கிறவன் எனக்கும் சத்ரு பாண்டி கிரமக்கு சமந்தி சமீப பேசினாள் அஞ்சு நாலு கிராமத்து பேரு சொல்லி அவித்தலம் மருகஸ்தலம் அஹ கந்திம் அவசானம் மகாபாஹோ கச்சிதே கச்சம அஞ்சு சந்தி பண்ணி சொல்லி வர சொல்லி இருக்க மாட்டேன் உள்ள கூட்டி சொன்னால் துரியோசன ஏதாவது என்ன சொன்னால் எனக்கு தர்மம் தெரியும் ஆனா அதை பண்ணணும்னு தோணலையே நான் என்ன பண்ணுவேன் அதர்மம்னு தெரியுது பாண்டவாளுக்கு பங்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது ஆதான அதை செய்ய வேண்டாம தோணலையே அதம்மத்தை செய்ய தோணலையே அப்படி உனக்கு தோணாமல் இருப்பதற்கு என்ன காரணம் பீஷ்மன் ஒரே ஒரு காரணம் தான் என்னன்னாலாம் யாரோ என் உள்ள இருந்து நல்லத்தப்பண்ணாதே கட்டத்த பண்ணு சொல்றானே கேராபிதேனிதேனா யா நியுக்தோஸ் யாரோ ஒரு தெய்வம் தையுண்ட உட்கார்ந்து கொண்டு நல்லத்தப்ப நல்லது வேண்டாம் கட்டது வேண்டும் என்ன பண்ண போறேன்னாலா பகவான கட்டுறதுக்கு ஏற்பாடுலாம் முடிஞ்சிருக்கேன் கயிறெல்லாம் முடிஞ்சிச்சு காந்தாரி பெரிய இருக்கடத்தை வந்து வேசாதவள் அன்றைய தினம் வந்து புரியோசன கூட்டாளா பகவான போய் நமஸ்காரம் பண்ணு நான் சொல்றேன் கெழுந்தாளா பிரபத்யஸ்வாபாஹும் அவன் குடும்பம் நல்லா இருக்கும் பாண்டவா கட்சம் வாய்ப்பாரு சுவாமிய போய் நமஸ்காரம் பண்ணு காந்தாதி சொன்னாளா இத்தனையும் அவளுக்கு தெரிஞ்சு ஓடி வந்தாளா சுவாமி வந்து அந்த செய்யா பேசு இந்த பையன் சுத்தா பேசினதெல்லாம் தெரிஞ்சு ஓடி வந்து கிருஷ்ணகாலி நம் பரமாத் நமஸ்காரம் காப்பாற்றி அவராஜத்து சொல்ல போறாள் அவரது பெரிய ஸ்தோத்தம் சரதம்பரத்துல இருந்து அவன் எழுந்திருக்க முடியாம எழுந்திருந்து கடைசியில மோட்ச காலத்துல நமஸ்காரம் பண்றாள் தலையை தூக்குறா சுவாமி வந்து அவர்ஷன் கூட தவறாதே பகவான் எத்தனையோ மகர்ஷியும் ராஜாக்களும் தவறாத இருந்தார் இவர் தலையை தூக்கிறாள் இருக்கிறாள் கட்டதே என்ன கேட்டால் பீஷ்மத் என்னவா அவராம இருக்க முடியும் என்றால் பகவான் சக்தி அப்படிப்பட்டி சுந்தது தவராஜம் இருந்தாலே அவளுடைய பிறந்ததிலும் பெரும் கொண்டாட்டமா அவர் ஏன்னாலும் அண்ணதான ஒரு ஒரு வருஷத்திலையும் ஒரு ஒரு விதமான புத்தகங்களை போட்டு அந்த நல்ல ஸ்தோற்றங்கள் சமஸ்கிருதத்துல தமிழ் அர்த்தத்தோடு போட்டு அப்படின்னா கூப்பிளை சந்தேக இருக்காள் இன்னைக்கு அவளுடைய பிறந்த நல்ல புண்ணிய சன்னியாசி அப்படியே ஒரு மலை மூக்க எழுதிட்டி இருக்கிறா மௌனம் எழுதி காக்கினால எனக்கு என்ன பண்ண முறை ஆகிறது அவர் கூட்டணித்தர் ஏராளமான ஐஸ்வர்யம் ஊடி வந்து நமஸ்காரம் கையை கீழே வச்சு கண்ணை உச்சிட்டு அப்படி இல்லாமதான் நமஸ்காரம் பண்ணுறது அத்தனை பெரிய வாழ் எல்லாம் ஒரு மரியாதையை பத்தி ஆச்சாரிய போய் சமீபம் வந்தால் பாத பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அவன் இன்னைக்கு ரொம்ப ஏழக தான் ஏராளமா அண்ணன் முடிவாழிங்க சேலத்துல என்ன இருக்கணும் இன்னைக்குன்னு சொன்னால் நான் சொன்னேன் அங்கே இருக்க முடியல நான் இந்தியாவை பத்தி சுமரிச்சு விடுறேன் செத்தியார் நல்ல புங்க புருஷார் கிருஷ்ண தவராஜம் இங்கே ரொம்ப சொன்னேன் அங்கே சத்தியார் வாழ்க்கை இருக்கிற பொழுது இப்போ அதினூறு புத்தகம் எழுதியிருக்காள் மோட்சம்ஜாதி அஞ்சு விஷயத்துக்கு ஒரு புத்தகமா போட்டுள்ளாள் பெரிய அக்ரணத்துல அஞ்சு அதினூறு புத்தகம் எல்லாரும் கொடுத்தாள் பொருள் தர்மத்திலேயே பிரவரு ஏதாவது ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு அதனால பண்றான்னு சொல்லுவாள் ஐஸ்வர்யம் இருக்கிறவங்களாம் பண்றாங்க என்ன புரியுதுதான் என்ன புரியல அப்படி ஒரும பண்ணணும் பர்வோக்கம் ஒரு அவருடைய இதை பிறந்த தினத்தை எங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் சேலத்தில் கொண்டாடுறாள் நான் வரைக்கும் சொல்லிக்கு வந்துருந்தேன் என்ன ரொம்ப நட்டு நம்ம நாள் நீங்கள் நான் கார் அனுப்பிச்சுனேன் வந்து ஒரு மூணு நாள் போய்ட்டு வந்தால் அது என்ன சுகமாக இருக்கா சிரமமாக தான் நான் சொன்னேன் இங்கே நான் பேசி போய்ருந்தேன் வாழை பற்றி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு ஞாபகமாக இந்த பதினெட்டாம் தேதி இன்னைக்கு கிருஷ்ணங்கிறதுக்காக பேசுங்க நல்ல கொஞ்சம் கொடுக்கறது சரி இன்னைக்கு பற்றி சொல்கிறோமே என்ன சூர்க்குளா பகவத் பக்தாக அவள் வைஷாகரா அவள் வந்து பகவான் பதிக்காதவனுக்குதான் ஜாத்தியெல்லாம் ரொம்ப கட்சியா இருந்தா அவர் என்ன சொல்லுவது நீங்க நான் வந்து உங்க குச்சியில எல்லாம் அன்னம் போகும் அண்ணன் போட முடியாத ஒரு ஜாத்தியில பிறக்கலையே ஒரு நாளைக்கு அழுது விட்டாள் பல பலங்கள்லாம் வாங்கி கொடுத்து சொன்னாரவா மாப்பிள்ள அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்க சொன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதோ நாற்பத்தி ஒன்பதோ வந்து அப்படி எல்லாரும் ஜனம் விட்டாள் பலங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து வச்சுக்கிட்டு கீத்த நடந்துட்டு இருக்க போங்க அந்த ஜனம் வந்தா சிங்கியாருவாள் உங்க குச்சியில அண்ணன் போட முடியாத ஜாத்தியில நான் பிறக்க இல்லையே இப்படியெல்லாம் ஒட்டப்பட்டாளுன்னு ரொம்ப உயர்ந்த உயர்ந்த புண்ணு அவருக்காக புஸ்தான் கூட போட்டிருக்காரு அனுப்பலையின் சொல்லி எழுதியிருக்காரு ப்ப நமஸ்காரம் பண்ணமாட்டேன் சொன்னோ அப்போ திருதராஷ்ட்ரம் என்ன சொன்னார் நமஸ்காரம் பண்ணமாட்டேன் சொன்னேரா ூயூராூயா அக்கார மண் சரியூய கர்ம சூரமானன் அயோக்கியர்களை எல்லாம் நீ கூட உத்தாசிக்கு வைத்துக் கொண்டா சத்தேனி சஹாய் கர்மஜிகி என்றுடையினாலே ஆச்சாரியம் பண்ண உயர்த்தியிலே பகவான் நமஸ்காரம் பண்ணாலே கட்டப்போறான்னு தெரிஞ்சு போச்சு துரதாஷ்டனுக்கு இப்படி நந்தம் சபை துரியோசனேரீகா அப்பாசம் அபை சாஹாய் கச்சிப்பட மண்டலே பகவானை ஃபோனேயூன் வேதாந்த வேன் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை நீ கட்ட முடியுமாட்டாள் நானாம் திருதராஷ்டிரன் வந்தாலும் எந்த பகவான கட்ட முடியாதவனன் நீ கட்ட முடியுமா திருதராஷ்டிரன் தம் பிரார்த்தையந்திரம் சின்ன குழந்தை தவிழ்ந்து விளையாடுற குழந்தை சந்திரனை நான் புடிச்சு விட சொல்லுவோம் அது மாதிரி பகவான நீ கட்டி சொல்றா முட்டாள் அவன் கட்டுவதற்கே இதெல்லாம் உள்ள தனியா கூப்பிட்டு பகவத் சந்திதாஷ்டிரம் துர்யோகம் கிட்ட சொன்னார் அவன் நீ சொன்னதற்காக மாட்டேன் எப்படி தொலைஞ்சி போட்டு திருதராஷ்டிரம் வந்தார் சபைக்கு அங்கே துரியோகம் வந்தாலும் சுவாமிக்கு தெரியாம தெரியாம அவன் எல்லாம் உள்ள உள்ள பேசி பாண்ட பாண்டி போ நினச்சுண்டி என்ன சரியா வந்திருக்கேன் எனக்கு சகாயம் இல்லையாடா நினைச்சேன் நான் ஒருவனாக வந்திருக்கேன் சொல்லி என்ன உரம் பண்றியா என்ன பரிபவம் கட்டி போட்டு விடுதோன்னு நினைச்சியா மாத்திரத்தில் நிம் பரமாத்மாவான சர்வேஸ்வரன் ஒரு வீராட்டாக முடினாளான் விடுபடுகிறது சிரிச்சாளா சிரிச்ச உடனே என்ன சின்ன அப்படி சிரிச்ச பரமாத்மாவுடைய ஹோம கூப்பங்கள் என்னன்னும் முப்பத்தி முப்போடு தேவர்களும் கீழே குதிக்கலாம் நெத்தியில பிரம்ம தேவனாம் வலது கையில் பஞ்ச பாண்டவர்களாம் இடது கையில் அட்டதிபாலகர்களாம் சர்வ ரிஷிகளாம் சர்வ தேவதாம் அறுபத்தாறு கோடி அசுரர்களாம் ஏராளமான முகங்களாம் இப்படி சுவாமி விஷ்ணு ரூபதர் பண்ணி வைத்தாளாம் சபையில் அஷ்டமத்துக்களா <muchas> எல்லாரும் குதிச்சா அஸ்வினீதேவர்களாம் இத்தனை பேர்களும் வந்து இந்த பெரிய விஸ்வரூபத்துல சுவாமி தரிசனம் கொடுத்ததும் राजाकरण मृहलामुना वैभवते नृतम ஷபோனே திரோச்சரியம் பீஷமாச்சரியல்வத்தளம் விவரஞ்சமாக மதி சஞ்சய்ராஷ்டஞ்சியை பீஷமா விதூரம் மஹாபிர மகாமதி சஞ்சயன் பாத்தாம்பி கணங்க பாத்தா விஷ் திரோணம் பீஷமதி சஞ்சய் ோராம்ஜனா ஜனா பரமாத்மா அந்த ஆறு வே ஆய்சம் தராஷ்டிரனுக்கு தனியா திவ்யுதா தராஷ்டனுக்கு விவரங்கள்லாம் ஃபீய் ஆரம்பிச்சுருந்தா கண்டானாம் இந்த கண்டு ஆச்சரியான் சுவாமி ஸ்தோக்கம் பண்ணினான் உடனே சுவாமி பார்த்தாள் ரதராட்டனே என்னப்பா வேணும் என்ன நேர கண்டையே அவன்தான் முன்னாடி அழுதான் சுவாமி வராது தேர்ந்தேன்னு சொன்ன உடனே பிரீத்தி முபை நீ சஞ்சயா கண்வழத்தவர்கள் பாக்யசாலி எனக்கு பகபார தர்சனம் பண்ண முடியாமல் அந்தராத்மாவான அந்தரியாமியான பரவத் தான் தெரியாதா அவனுக்கு திவ்யூசு அவனுக்கு தரிசனம் பண்ணி வச்சு திருத்தராஷ்டனை நாளா அப்ப என்ன கேட்டான் மறுபடியும் கண்டறியாம போனானாம் ஏ அப்படின்னு கேட்டாளாம் கண்கள்ோகாதிகளை நாம் பார்க்கணும் நாளாம் திருஷ்டவஸ் நானியம் சார் உங்களை பார்த்த கண்கள் நாள் துஷ்டர்களை நாம் பார்க்கப்படாது வாண்டாம் மறுபடியும் கண்ணே வாண்டாம் சோஸ்வரா மகோரா ரிஷய சமன்விள் உரையாள் மஷிச்சாள் கிந்தராள் கிம்புஷா எல்லோரும் ஆகாசத்துல வந்து இந்த வைபோத்த பார்த்தாளாம் நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணி துரியோசன நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் பிரபு எல்லாரும் அஞ்சலியோட சாஞ்சலி காலா ஸ்தோத்ரம் நாளா தேவதா ஆமசம் ரூபத்தைத்த நிற்கணும் விஸ்வரூபத்தை அடக்கணும் அடக்கணும் உலகம் அழிஞ்சு போயிடும் போரும் போரும் கத்தினாழாம் தேவர்களெல்லாம் ூபத்தை பரச்சிண்டாள கரிச்ச பார்த்து எல்லாரும் ஆச்சரியாளா சித்தனி ஷ்ரா கண்டரியரியரியஷ்ப விருஷவிய சஞ்சபுஸ்வியமானி மறைச்சு திவ்ய ரூபத்துடன் கோபாலனாய் தரிசனம் பண்ணி வச்சானா இப்படி சபையிலே உடனே சுவாமி கர்ணனை கூப்பிட்டா துரியதோஷம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா சூட்சிக்கிற பூமி கூட கர்ணனை கூப்பிட்டு தேர்வில் பரவும் போனாள் பகவான் கர்ணன் சுவாமியோடு போனார் என்ன சொன்னா நீ பாண்டவாருடைய கட்சிக்கு வந்து சொன்னாள் நான் வரமாட்டேன்னு சொன்னார் சுவாமி சில காரணங்கள்லாம் சொன்னார் வர வேண்டியதுக்குள்ள காரணத்தை உடனே கர்ணன் ரொம்ப அழகாக ஒரு பஸ் சொன்னார் சுவாமிக்கு உங்க அண்ணன் எனக்கு தெரியும் இந்த பூபாரத்தை போக்குறதுக்காக அவதாரம் இந்த பெரிய மகா யுத்தத்தை கொடுத்து விட்டு எல்லாரையும் அழிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் எந்த தரப்புல வச்சு இந்த தரப்புல இருக்கிற ஆள் அழிச்சு பாண்டவாளை இந்த தரப்பில் கூடின கூட்டத்தை அழிச்சு இத்தனை காரியம் பண்ணணும்னு நினைச்சோம் இப்படி இல்லாம் கபட்டமா என்னதுக்காக லோகத்துக்கு தெரியறதுக்காக ஆஹ் காட்டேன் காட்டேன் ஆட்டேன் சொல்றதுக்காக அப்படி வருமையா பேப்பர்ல ஒரு முப்பது பேர் வேலை கொடுக்க போகிறோம் அபிஜேஷன் போடுவோம் முன்னாடியே வேலை முப்பது பேர் கொடுத்து விட்டு ஒரு மேலே அபிஜேஷன் போடுறா போல இப்படி என்னத்துக்கு பண்ணுறேன் இதெல்லாம் என்னத்துக்கு பண்ணுறேன் சுவாமி பார்த்து காட்டாரு சுவாமி பார்த்தால் இது வெயில் சொல்லாமே இரு வரவே வண்ணாம் ஆனால் ஏதாவது வெயிலை வந்து வெளிப்படுத்தி விட்டுவிடாதே நீ போ நீ எங்கள் தரப்புக்கே வரவானா அங்கேயே இருக்கும்ட்டா பகவான் சுவாமி சந்தி பண்ண வரவது போல் வந்து பாண்டவர்களுக்கு சந்தி பண்ண வந்தானே பகவான் அவன் அர்த்தமாக சந்தி பண்ணணும்னு நினைச்சா சந்தி பண்ணியிருக்க முடியாதா என்னன்னா பகவானுக்கு சந்தி பண்ணணுங்கிற அண்ணம் இல்லையா பக்தாளான பாண்டவர்களுக்கு தூது போனோம்ங்கிற பெருமையை அடையணுமா அவன் பாண்டவ தூதாயனமாக ஒரு அர்ச்சனை அவன் பாண்டவ தூதனாக பாண்டவனுக்கு பாண்டவர்களுக்கு இந்த உச்சத்தை ரொம்ப மட்டமான ஒரு காரியத்தை செஞ்சோமும் உலகத்துக்கு காட்டணும் பக்தாளுக்கு என்ன பண்ணிருக்கேன் பகவான் என்றால் ஒரு பெரிய பெருதான் பகவானுக்கு பாண்டவர்களுக்கு தூது போனது ஒரு பெரிய பெருமையா இப்போ அன்புகம் பண்ணினேன் பெரிய மகாபுண்ணி சரித்திரம் தூதை தினம் தாலைதனம் கவச்ச குண்டல தானம் கர்ணனுடைய கொடை தானம் தான் இனிமேல் கீழாக உலகத்தில் தானம் பண்ண முடியாது என்ற பெரும் கண்ணி சரித்திரத்தை சொல்ல போறாள் கவச்ச குண்டலத்தை தானம் பண்ண போறார் ஆனால் தேவேந்திரன் வந்து கபட்டமாக பிராமண வாஷம் கொண்டு கொடுக்க போறார் கவச்ச குண்டலத்தை கொடுத்துட்டா அப்புறம் கர்ணன் கொண்டும் இல்லை பவர் இல்லை யுத்தத்தில் கொண்டு போடலாம் அர்ஜுனன் சூரியன் கொடுக்காதேன்னு வந்து சொல்ல போறார் கர்ணனுடைய பிதா சூரியன் ஆமா பிதாவுடைய வாக்கை கூட மூறி கர்ணன் தானம் பண்ண போறார் என்ன கொடையாளிய கொடுக்காதேன்னு யாரு சொன்னாலும் கேக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கொடை கர்ணனுடைய ஒரு பெரிய புதுச்சரித்திரம் நாளை தினம் நம பார்வதி புருஷோத்தமம் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்து பூலோகத்தில் மானுஷமாய் அவதாரம் செய்து லாப யுகத்தில் தர்மத்தை சமஸ்தாபனம் பண்ணி அதர்மம் கரபிரண்டு வந்து சாதுக்கொள்ளம் பரம பயத்தை அடைஞ்சாள் அப்ப பகவான் என்று பண்ணி காப்பாற்றினாள் பாவனமான சரி மகாபாரதம் ஜீவனி பிரம்மஹத்தி தோஷம் ஜனமே எரித்திருந்தது அகர்கிதமாக எதிர்பாராம ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வந்து ராஜாவுக்குங்கிறாள் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகுதுதான் பிரம்மஹத்தி தோஷம் விலகுதுன்னா அது எத்தனை பெரிசா இருக்கணும் ஜீவோவாபி சுச்சி சமாந்திரா சில குடும்பத்தில் சந்ததி இல்லாம இருக்கும் அந்த பிறந்த சந்ததிகள் விகாரமா விபரீதமா ஏதாவது தோஷம் பொழுதுகளா அப்படி இருந்தா என்ன காரணம் குருவோ கேசுவோ ஒன்னு அஞ்சு ஒன்பதுல புலிகனோட சேர்ந்து அந்த குடும்பத்தில் பிரதமர் தோஷமா இருக்கிறார் தீவோவாத சிசி சமாந்தி இகத்தேவத்திய அசுத அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்காது அல்லது பிறக்காது குறந்த குழந்தை விபரீதமா இருக்கும் என்று ரொம்ப புரிவாள் டிகள் சொல்ல தப்பி போகாது ஜிஷ் சாப்பத்தில் இப்படி போய் சொல்றாள் அந்த தோஷங்கள்லாம் விலகுதான் மகாபாரதம் அதனால ரொம்ப பாபம் உள்ளவனை வரக்கூட விட்டுறதில்லை அவன் பாரதம் முடியாதவங்க உள்ள கூட இருக்காங்க சில பேர்கள் கேட்க முடியாதவர்கள் கேட்கலையே கேட்கலையேன்னு ஆத்திர நினச்சேன்னு புண்ணே தடங்கி விடுவாள் அசத்தாளா இருக்கிறவாள் ஒரு காரியாந்தரத்துல வியாபாரத்தாளா இருக்கிறவாள் அப்படி உள்ள இது என்னன்னு தெரியாமலே அப்படி சில ஜீவன் அப்படி என்ன ஊனாட்சி முழுவன் அவளை பத்தி எல்லாம் ரொம்ப தேனு கம்பியா பவாதிருஷாம் இருக்காள் பாகவதத்துல அவளை பத்தி மதத்தைப்பட்டு தயவு அப்படி தெரியாதவனை கூட வந்து நீ வந்து கேட்கணும் இது பெரிய பாக்கியம்னு சொல்லணும்னு இருக்காள் அவனை போய் கோச்சுக்கூடாது நீ வரல அப்படி போருவே எப்படி கூறுவே பாவை பிறப்பாங்காலே நம்ம மதத்துல ஒத்தனை வெய்யறதே இல்லை நம்ம மதத்துக்கு போறவனா நீங்களாம் பாவிகள் நாம சொல்லதில்லை அவன் நீ உன் மதத்திலேயே உங்களுக்கு தொந்தரவு பண்ணாம நீ நல்லவன் இதை வான்னு கூப்பிடறது இல்ல இருக்கிறவன போகணும்னு சொல்றதுல போறவனை பத்தி கவலைப்படுறதும் இல்ல கூட்டா இந்த பதன் மூட்டம் எங்க இருந்தா என்ன பிரயோஜனம் இல்லாத சாமான் அதனால இதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை அப்படி சொல்லி நினைச்சுன்னு கவனப்படுறாங்க எத்தனை கூட்டம் கூட்டம் இல்லை எத்தனையோ கூட்டம் இருக்கிறான்னு தெரியாமல் கூட்டத்துக்கு பயப்படுறதோ இல்லை நம்ம அது ஒண்ணும் முடிவிடாது தர்மம் மட்டும் இருக்கணும் தர்மம் இல்லாம ஒருமுனே நான் ஹிந்துவாக இருக்கும் நான் பிராமணனாகும் கோவிலக்கும் குளமாக்கிட்டு இருந்தா போறாரு அதுல ஒரு நம்பிக்கையோட கூட பகவான பரிபூர்ணமான சாதுக்குள்ள ஒரு பிரச்சியம் விசுவாசம் ஏதாவது ஒரு தெய்வத்தை இந்த மூணு நசுங்க தாபனியை சொல்றாள் ஆச்சாரியால் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஆச்சாரியன் நல்ல மந்திரம் நல்ல தெய்வத்தை இந்த மூணு விருந்தா ஆறு என்ன பண்ண முடியும் இருந்தால் நல்ல குருக்கள் கிடைக்கணும் அவடவரையும் நல்ல மந்திரத்தை உபதேசம் எடுத்துக்கணும் அந்த நடத்திபாத்தியமான தேவதா பலம் உண்டும் என்ன பண்ணிவிட முடியாது அப்படி ஜெம்மாவை அடைஞ்சவர்கள் தன்னை கரையேற்றிக் கொள்வதற்கு வேண்டிய மார்க்களை தேடிந்தாலே அது தானா உண்மை வெத்தலை குடித்தாலு பார்த்த ஜனம் அந்த வாக்காங்க வச்ச வண்ட செடி கத்திரி செடி மொளகா செடி எல்லாத்துக்கும் ஜனமாயிடும் அந்த கொடிக்கால காய்ச்ச பார்த்தா அதுக்கு அடையாளமே சொல்ல முடியாது வண்டைக்காயை பார்த்தா புளகங்காய் மாதிரி இருக்கும் மிளகாய் பார்த்தா வெண்டைக்காய் மாதிரி இருக்கும் கத்திரிக்காயை பார்த்தா பெரிய அழைப்பான விலை மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த ஜலம் ரொம்ப இருக்க அதனாலே அவன் கத்திரி செடிக்காகவும் வண்டை செடிக்காகவும் ஜலம் பாய்ச்சல அவன் பாய்ச்சி வித்தனை வந்து எண்ணம் ஆனாலும் இதுக்கு அவாந்தரமாக கடைக்கொள்வது அலகு அப்படி நாம் பாராளுக்கமான கட்சேமத்துக்காக செய்து கொள்ளும் காரியங்கள்லாம் நமக்கு இசை ரோகத்தில் வேண்டிய சேவங்கள் எல்லாத்தையும் கொடுத்துடும் அப்படின்னா நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுவது எல்லாம் தான் மகாபாரதத்துல பார்த்தாலும் திரும்ப திரும்ப சாந்தி பருவா அனுசாசனம் பருவா இல்ல எதை பார்த்தாலும் தர்மத்தை தான் பேசுறாள் சதாச்சாரத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் பேசுறாள் தார்மிக்காள் எப்படி இருப்பாள் அவன் அவை பார்த்தாலே தெரியும் திருமிஷ்பாள் அப்படின் தான் சொல்ல போறாள் ஆகினால மகாபாரதம் தெரியும் மகாபுண்ணியம் உள்ளவர்களுக்கு தான் சவந்தது விஷயமாகும் என்ன பருவமான சுற்றாலே அதுக்கு என்ன காரணம் சொல்வதில்லை பேப்பர் மூலம் ஏன் தொடர்பா படிப்பதில்லை காரணம் புரியலை இது ஒண்ணு சமமே இல்லைன்னு அவருக்கு பதில் அளித்த அதனால அந்த பதில் தான் இப்போ அந்த பண்ண அதுக்கு பதிலாக தான் என்னமோ பரா பெரிய வாழ்நாள் ஆண்கள்லாம் கற்றுக்காள் கல்யாணப்புறத்துல அரசியல் வாழ்வு இருந்தா அசித்திர வாழ்வு பெரியவாழ அவ வந்து நான் போய் பல சமயங்கள்ல ஓய்வு விடுத்துக்க அங்க போடுவேன் கல்யாணப்புறம்னு திருடமுருதூருக்கு காவேரி கேக்குறேன் ஆச்சாரிய போய் திருடமுருதூர் இருப்பாளே அண்ணன் இங்கே நான் கல்யாண பத்திரம் போய் வசிப்போது வழக்கம் அவாளி வந்துருக்காள் சுப்ரீவாஜே அவ வந்து ஆறு வர்ஷம் மகாபாரதத்திலே ஒரு வித்வானம் சொல்ல சொல்லி பிரத காலமே காட்ட பிரதூதிரசங்க மதாஹே ஸ்ரீ பிரசதராசங்க காலோச்சி ஹீம தாங்க அபி கால இல மகாபாரதம் மத்னத்திரீ பிரசம் ராமாயணம் ராத்திர பிரசங்கில திருடனு வீ பிச்சு கிருஷ்ணன் மன்ன பால் மூன்று செயல்கள் தெரியும் இப்படி வந்து கால உச்சி ஹீமதான் புத்திமான் கூட காலம் பிரிய கழிவு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படி காலம்பரம் மகாபாரதம் வசிப்பார் என்ன அடிக்கடி அங்க பிரச்சனங்கள் போய் பண்ணிருக்கேன் அவருடைய புண்ணியத்த பார்க்கும் தை மாசம் மொதல் தேதி இருபத்தி மூணு நாளைக்கு பிறகு மகர சங்கரமணம் இருபத்தி மூணு நாள் உருவாங்க மட்டும் மாரவி மாசம் ஆச்சரியால் அந்தந்த கரையில் இருக்கா நான் புத மாசம் போய் அவளை பார்த்து வந்தேன் கை மாசம் இருபத்தி மூணு நாளைக்கு பிறக்க போறது காரம்பரம் ஆச்சாரியா காவிரியில் நரசப்பாளத்துக்கு கூட்டா போய் பிரசாதத்தை புரிஞ்சு சொல்லிட்டு கூட்டாள் உடனே அலரி புரிச்சு வந்துருந்தாள் உத்தராயணத்தை எதிர்பார்த்துக்கே வயிற்று சொன்னாள் சரியா இருபத்தி மூணு கார்த்தா இருபத்தி மூணுக்கும் கை புறக்கிறது உத்தராயணமே வா நல்ல விசாரிச்சாள் ஈஸ்வரம் உத்தராயணத்துக்கு சமானமாயிடும் அம்மா வைசராயிக்கு ரயில் தம்பி கூட்டான்னு நிறுத்தி ஆரை முக்கால் போடுறையும் அம்மா தனி ஸ்பெஷல் விட்டுறான் அது மாதிரி பகவான பதிக்கிறவாளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பாதக இல்லை சாஸ்திரங்கள்ல அதை பத்தியும் தீர்மானம் பண்ணி கொடுத்திருக்காள் ஆனாலும் அடையாளம் தெரிவதற்கு அவ வந்து ஆறு வருஷம் கேட்டு கோதானம் சிம்மம் பாரத புஸ்தகத்தானம் அதெல்லாம் அன்னதானம் பதினாயிரம் பேருக்கு பண்ணாள் சமணும் ஆயிரத்தி எட்டு பேருக்கு இல்லை பண்ணி ஜென்மா மகாபிராய் பண்ணி அண்ணன் சொன்னவாடே அவ ஆறு வருஷம் சொல்லியிருக்காங்க அதே காரியமா ரெண்டு பேரும் பல தடவை அங்க போய் நான் கேட்டிருக்கேன் நான் போறதுலாம் என்ன சொல்லணும் இன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கேன் நானும் அவன் அவரை நிறைச்சி சொல்லிட்டு என்ன சொல்ல சொல்றது இன்னைக்கு ஒரு ஸ்லோகமா அப்படி வந்து கழிச்சு பண்ணி அந்த சிவத்தான் எப்படி எப்படி பண்ணணும் அப்படிலாம் பண்ணினாள் ரொம்ப புண்ணு புருஷாகத்தான் கிடைக்கும் அப்படி எல்லாம் பண்ணிவிடு குரு எதை இல்லாமல் ஆனந்தவா ஆச்சாரியால் பக்கத்தில் வந்து காலமுறை தரிசனம் கொடுத்துட்டு போயிருந்தாள் மத்தியானம் உத்திராயணத்தில் அவன் காலம் வாழ்க்கையில எவ்வளவு புண்ணியம் இருக்கணும் அவளுக்கு ரொம்ப பிரிக்கிற்கு அந்த கவலை இல்லாம இல்லாம ம் மாபாரதம் இன்னைக்கு கர்ணனுடைய ஐதாரியம் கர்ணனுடைய கொடை என்ற மகா புண்ணி சரித்திரம் நல்ல நாத்தாக்கள் கால அவன் நிர்ணயிமித்தமா தானம் பண்ணுவானா சன்மித்தமா சிரமம் பண்ணுவான் அவன் ஏதாவது ரிஷிபட்சமையும் முகிச்சு பொண்ணையும் மாப்பிளையும் வச்சு நம்ம எதோ போச்சார் பொண்ணு போட்டனேன்னு அது புண்ணியம் உண்டு புண்ணியமில்லாம கூடாது ஆனாலும் எதோ அங்க போகணுமோ எண்ணமாவது வருதுவானா அந்த எண்ணம் கூட இல்லாம கண்ணன் தானம் பண்ணிடுவார் தானத்துக்கு பலம் உண்டு என்னைக்கும் எந்த சுத்தாமிக்கும் பலம் உண்டு கொடுக்கிற இடத்தை பொறுத்தது என்ன விலை ஒரு ஏக்கர் என்ன வளையும் உடனே கேக்குற மாதிரி பட்டுக்கோட்டையா புதுக்கோட்டையா ஆடுதுறையா அதுக்காக ஆகினால அது அந்தந்த இடத்தை பொறுத்தது பொறுத்தது அதனால பீஷ்மரே காட்டார் தர்மபுத்தர் தானத்துக்கு என்ன பலம்னு காட்டார் தர்மபுத்தர் என்ன இப்படி அசட்டித்தனமா கேள்வி கேட்கிறேன் தெளி ரெண்டு பிடி துளிக்கா பத்து மூத்த உடைய உண்டு முப்பது மூத்த உடைய வேலை உண்டு ரெண்டு பிடிக்கு எட்டு படி உடைகிற வேலை உண்டு அதனால எங்க தெளிக்கிறேன் கூட பாத்திரம் நல்லதா இருந்தோ அப்படியும் கொல்லையில கொத்தமல்லி வேலை போடுறவங்க கண் தெரியாதவங்க போடுறான் அதுக்காக கொத்தமல்லி முளைக்காம இருக்கும் அதுக்கு மண்மே இருந்து விழுந்து வந்து கண் தெரியுது அதனால போடுற இடம் நல்லா இருக்கணும் ஆகினால்தான் விவேனங்கள்லாம் பாத்திர பாத்திர விவேச்சனங்கள்லாம் மன சொல்லியிருக்காங்க ஆனா சில தானங்களுக்கு ஆண்டாம் சொல்லிட்டாள் சிலத்துக்கு அவசியம் பண்ணணும் சாத்தியாதிகளுக்கு யோகியாலான்னு பார்த்துகிறாள் யோகியாளா என்ன பார்த்துக்கணும் அனுப்புறதா இருந்தா நிறையா பதினாயிரம் மூணாயிரம் பணம் அனுப்புறதா இருந்தா அதுக்கு எவ்வளவு ஜாக்கிரதை பண்ணி அனுப்புறாங்க அது மாதிரி பயிற்றுக்கமான சாத்தம் அத்தனை சக்தி இப்ப கர்ணபு தானத்தை பத்தி சொல்றாள் பகவத் பிரசாதம் உண்டும் என்ன அவன் அடைஞ்சவனு கொடுக்கணும் அதுக்காக அப்படி பண்ணினவனும் கரணும் தானோம் அதனால கரணை பத்தி பேசுறாங்க எத்தனையோ பேர் எத்தனையோ கொடுக்குறேன் அவன் எல்லாம் கொடுக்குறதாவே நினைச்சு நான் பண்ணேன் எத்தனை தானம் பண்றேன் தெரியுமா என்ன பண்றேன்னு கேட்டா காரம்பரை வண்ணானு கொடுக்குறேன் சாயத்தனம் திருப்பி கொண்டு கொடுக்க வண்ணானி வாத்து பழம் வச்சு கொடுத்து அவன் தூக்கி கொண்டு வைக்கிறான் இதுதான் தாதா அந்த ஊர்லேன்னு ஒரு அந்த ஊக்கு அரைஞ்சம்னா அந்த ஊழல் ஆறா கொடுக்கறவாழ்ந்தாலும் கேட்டா பெரியவாழ் பெரிய தாள பணமரம் அவர் தான் பிரிவாள் இந்த ஊர்ல இருந்தார் தாத்தா ஆறாவது கொடுக்கணும் என்று இருக்கானாலும் கேட்டா இருக்காங்க வண்ணாலுக்கு பழமொழிச்சி தாரம்பரம் கொடுத்தா சாயந்திரம் அழுக்கு போக தோணுச்சு கொண்டு இருப்பான் இதுதான் தானமன்றம் சொன்னா யாரா கடன் கேட்டா குடும்ப பத்து ரூபாய் மோதலை கேட்டு கொடுக்கலன்னா அந்த ஊர்ல குடிக்காதே இருக்க அதுதான் வழக்க வேண்டியிருக்க இப்படிப்பட்ட உண்மை நீ என்னமா சில விஷ பாற்ற பாயிசம் வந்துட வாங்கி ஆத்திரம் வச்சிருக்கும்போது ஒன்னும் உபயோகப்படாம இருக்கும் நாலு மாசம் கழித்து பார்த்தா அதுக்குள்ளேயே புழுக்கள்லாம் வந்துடும் அந்த புந்த பாயிசம் ஒன்னும் கொடுறது இல்லை அந்த விஷம் அது அதே கொஞ்சம் சாப்பிடும் அதை கொடுறது இல்லைன்னா அதுல இருந்தாலும் அதனால அங்கு உள்ளதானே நானும் பிறந்திருக்கேன் அதனால என்ன ஒண்ணும் பாதிக்கலாம் தான் சொன்னதெல்லாம் ஆச்சாரியால் போய் சொல்றாள் விதுரு பேசினதே நம்ம ஆச்சரிய பகவத் சொன்னா விதுருடைய சொல்லுக்கு எத்தனை அர்த்தம் சொன்ன எதுவும் அசடன் பேசினு தெரியுல்ல அசடன் போல சொல்ல போறேன் ஜனீஜீவனஸ்மாதஷ ம்ித கர்ணம்ியதே சமதிச்சக்கர்ணம்ூத கால பாண்டிருக்கும் பொழுது பன்னெண்டு வருஷம் பூர்த்தியாய் அஜாத்த வாசத்துக்கு பாண்டவாள் பரம்புக்காள் குர்க்கா பிரசாதம் கஜாதவாசம் பண்ணிட்டு இருந்தால் விராட்ட நகரத்துல தேவேந்திரனு புள்ள அர்ஜுனன் கதை மூக்க பாரதம் கேட்டவாரு அது புரியும் இந்திரனுடைய பிள்ளை அர்ஜுனன் இந்திரனுக்கு பாண்டவாளுக்கு உத்தாசம் பண்ணணும்னு அண்ணன் அதுக்காக என்ன பண்ணான் தேவேந்திரன் இந்த பெரிய மகா யுத்தத்திலே எதிரி யாருன்னா அர்ஜுனுக்கு கர்ணனும் அபாரமான பலம் உள்ளவன் அவன் வந்து பரசுரா வருடத்தில் போய் அஸ்திர வித்தியை கத்திருந்தவர் அபாரமான வித்தை பரசுரா வருடத்தில் ஹிஷ்யனா இருந்தவர் பரசுராவனுடைய ஹிஷ்யன் தான் தனி பெருமை அதனால கர்ணன் ஏதாவது அர்ஜுன்ல வெளிவிட போறான்னு ஒரு விசாரம் கர்ணன் பிறக்கிற பொழுதே அவனுக்கு காதல ஒரு குண்டலமும் கவசமும் அவன் சொன்ன கவச்சம் ரத்தன கவச்சம் அப்படியே தோனோட கூட அதுவும் சேர்ந்துட்டு இருக்கு அவன் அது கைட்டு கீட்டு வைக்க முடியாது அப்படி சில பேர் சாப்பிடும் போது சட்டம் சாப்பிடாம கட்ட முடியாம அது என்னோட விட்டுக்கிட்டு வந்துட்டு கூட அது மாதிரி அதுவும் கூடவே வந்துட்டு அந்த இதான கவச்சமானது அப்படியே மேலேயே அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கு அது அந்த கர்ண குண்டலத்தையும் அந்த கவச்சத்தையும் எடுத்துக்கிட்டு அவனுக்கு பலம் போயிட்டு சக்தி போயிட்டு சுத்திர மந்திரங்கள் ஜெபிக்கிறவங்க ஒரு கருத்து முடியுது அந்த கழு ஆறாவது புடிங்கிட்டாலும் அதோட ஓகே தத்துத அவங்க வீட்டுக்கு அந்த கழு இருக்கிற மட்டும் எப்படி காட்டினான்னா உடனே எல்லாருக்கும் இந்த பொய்யான காரியங்கள் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அது மாதிரி கணவனுக்கு கூட பிறந்ததானே அந்த குண்டலம் கவசம் ரெண்டும் போயிட்டா அவனை ஆர்வனும் அவன் யுத்தத்துக்கு அவன் சீன பலனாக கூறுவன் கர்ணன் ஒரு வர்தான் என்ன வச்சுட்டு இருக்காங்க யாரும் எதற்காட்டாலும் கொடுப்பது என்று ஒரு வர்தான் எப்ப வந்தாலும் கொடுப்பான் அதுலேயும் சில காலம் தான் அந்த காலத்தில் வேதம் கற்றவர்கள் வந்துட்டா எதற்காட்டாலும் கொடுப்பனாம் அப்ப கொடுக்கக்கூடாத காலம் இல்லையா ஒரு கிடையாது ஆகினால இந்திரமணிதான் அர்ஜுனுடைய தோப்பநூல்லே இந்திரன் தன் பிள்ளையான அர்ஜுனனுக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் கர்ணனை அர்ஜுனன் கொள்ள வேண்டும் என்று அதுக்காக பிராமணம் பண்ணினா இந்திரான சூரியனும் இருக்கா அவனுக்கு தெரியும் அவன் தேவன ஒல்லியான் சமதி கிராந்தே பிராப்தே திரையோதே ச்சனலா மகாராஜ சூரியா சூரியகர்ணமுக மகாஹேஷம் வ தெ இந்த போய் யாச்சுக்கு போக போறான்னு தெரிஞ்ச ஒரு முன்னாடியே சூரியன் என்ன பண்ணினா கர்ணனுக்கு உதவி பண்ணும்னு அவர் நினைச்சுட்டார் ஏன்னா சூரிய மந்திரத்தை ஜபிச்சு சூரிய பிரசாதத்தாலே குந்தி மனத்தில் கர்ணன் பிறந்தான் கர்ணனுடைய பிதா சூரியன் அதனால கர்ணனுக்கு ரொம்ப சூரிய பகவான் என்ன படிக்கிறாங்க அந்த படுக்கை எப்படி இருக்குல்ல தேவலோகத்துல திவ்யபோகத்தை அனுபவிக்கிற சூரியனுக்கு அந்த படுக்கையில ஒரு மணியாவது படிச்சு தூங்கணும் தோனித்துல அப்படி ஸ்பிரகணியமான படுக்கையா அவன் சிலாத்துல படுக்கையை பார்த்தா ஒரே கஷமும் விஷமும் ஊட்டப்பூச்சி தெரியுமா குதுக்கோட்ட பிரிச்சா இருக்கு அதெல்லாம் இதை காட்டில சின்னதா தான் இருக்குங்க படுக்கையா அத்தியாச்சரியமான ஆசைப்படும் முடியாத படுக்கையான் அதுல படுத்துட்டு இருக்கானா எப்படி படுத்துட்டு இருக்கான் சில அவன் ஆட்டில படுத்து படுத்துவோம் முத்தத்தார வந்து விடுவான் கொள்ளையாரம் வந்து விடுவான் அப்படி இருக்கும் சில அவன் கம்பியை நம்பி விடுவான் இப்படி கவலைப்படும் முடியா இருக்கும் அப்படி இல்லையா ஷயான அத்தி விஸ்வஸ்தம் அவன் பலராஜ மில் காவலர் கர்வன் படுத்துருக்க அந்த ராஜ கிரகத்துக்கு எனக்கு மகாராஜா அந்த தேசாதிபன் அந்த தேசம் ஒரு ஆதிபத்தியத்தை கொடுத்துட்டான் ஒரு பதினாயிரம் அரமணையை சுத்தி கொண்டிருக்குன்னா அவன் ராத்திரி படுத்துகிற போது என்னத்துக்கு கவனம் பண்ணும் என்ன வேத வித்துக்களுக்கு வாரி வாரி கூத்துருந்தான் சத்தியவாதீனம் சத்தியம் நாள் கண்டான் ஒது ரூபாள் புரிய அப்படிதான் இல்லையா புரிசு அப்படி இல்லாம இல்லை சத்தியவாதம் எல்லாரும் அடங்க போகளுக்கெல்லாம் அதிவஸ்தம் சத்தியவாதினம் ி நாலு மணிக்கு மேலே கர்ணம் எழுந்திருப்பதற்கு முன்பு இந்த வழிகால வழியில காட்ட சொனம் சத்தியம் அது ரிஷயமா கர்ணடத்துல வந்தாளாம் வந்த ஈஸ்ரன் வந்தா கூட கர்ணன் மனசு ஊகாதான் கண் கலங்காதான் மைக்குச்சல் விடாதான் சந்தோஷப்பட மாட்டானா பிராமணால கண்ட அத்தனை பிரியமா ரொம்ப பிரியமா அதுக்காக சூரியன் பிராமண வேஷம் பூண்டு வந்தானான் பிராமணோதோ ரூபவானே அவன் வந்தாள வேதத்தை சொன்ன அவன் மறுதயன் அப்படியே புருகுமான் கண் சிரிக்குமான் பறக்கும் உடம்பு பத்திரிகை கொடுத்துருவான் தீர்த்தம் போட தானம் பண்ணுவான் ஒரு நிமிஷம் யாச்சை கால காற்க வைப்பது இல்லையா கொடுத்துருவான்னு அப்புறம் ஏதாவது ஒரு பேசுவான் என்னைக்கும் குறவலாமல் இருக்கும் அதனால கேமாரி பாடு அந்த சுயிருதமான வாக்கு வாருங்க சுச zdję чистоика்சி செய்கணியா Incredibly type Aquinis decisiveكون பிலாக ந אחரிப்톡 நற vastly amplifyா அவுத்தா oli olduğ 코로나 நாமாக செய்கியன் compensation சுக்கார்லா� moeten affiliated 2500 ди cabbage ngh positioned நாம் காரும் வெ overseas நாம் காட தெர்தானுக்க் காSC ơi செய்கப்று dominatedCON காட்டுட block சே certaines davon « முன்தcipl daunting» рийagarுக்는지 கார् காருக்கண Mint memorable ஐய Qiao Conduct என்ன பண்ணி நீங்கள் சொல்ல வரைக்கும் இது பரலோகம் யுகலோக்கம் ரெண்டுக்கும் க்ஷேமத்தை கொடுக்குமே அப்படி போய் சொல்லிருக்காள் வேதத்தை ஜெபிச்சுன்னு வந்தாலும் சூரியன் பிராமண கோஷம் கூண்டு கர்ணனுக்கு அப்படி வேதம் காதாது கேட்டுட்டா எதை குடிப்பதுன்னு புரியாது அப்படி வாரி குடுப்பாள் மலையாளத்தில் என்னோல தரிசனம் போன காட்டும் பெறு பேர் சேர்ந்துட்ட மலையாளத்துல அப்படி இருப்பாள் அது கட்டபடி சொல்லிட்டு அங்க இருநூறு பேர் காலத்த சம்மேளம் நடந்தது ஒரு வாரம் பரீட்சைக்கு வந்தவாள் அப்படி தண்ணி போட்டாள் வந்தார் அண்ணா சாமி ராமராஜ் வந்தார் ஒரு பரீட்சா அதிகாரியை போறேன் இவ்வாழ்லையும் ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்படி வாரி கொடுத்தாள் அப்படி பெரிய புருஷா தானம் பேச முடியாதான்னு தோன்றுறது அப்படி கற்பாத்தியில வந்து கோவில்ல என்ன பண்றதுன்னு சொன்னா குடுத்தாள் கோமூல்யமா குடுத்திட்டு போனாள் அவங்கள வேதத்தை காதால் கட்ட உடனே சந்தோஷப்படுவாள் என்ன ஈஸ்வரனுடைய வாக்கள் வந்து சொல்லையோ அதை பார்த்து ஒருத்த சந்தோஷப்படலை அவன் என்னமா கஷமத்தை அடைய முடியும் ஈஸ்வர பிரசாதத்தை என்னமா அடைய முடியும் ஷம் பூம்பு வேதத்தையும் ஜபிச்சு கொண்டு சூர்ஜவன் கர்ணன்ஷய நம்ம நீண்ட கிரகத்தில் வந்து தரிசனம் கொடுத்தான் கர்ணம் சத்யபிரத்துக்களுக்குள் சரந்தவனே கூட்டாளா கர்ணனே சூரியன் உலகத்தில் சத்தியத்தை தரிப்பவர்களுக்குள் நீ தலைவன் அப்படிப்பட்டே புண்ணியபுருக நான் உனக்கு சொல்றேன் கேளு உபயாசியான் வரப்போறான் குடி சீக்கிரத்துல நடத்துல பிராமண வோஷம் பூண்டு உபயாசதி சக்கரஸ்தான் பாண்டவாளுக்கு நன்மை கொண்ணுவதற்காக வரப்போறான் தேவேந்திரன் பிராமண வோஷம் வரப்போறான் பிராமண சத்மனா கர் கண்ண குண்டலோ பஜிஹீனோ காதில் இருக்கிற குண்டலத்தை அது என்ன காதல குண்டலம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு காதோட அம்மா நரம்பு கத்த குழாயோட சேர்ந்து அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த குண்டலத்தை அறுத்து வாங்கிட்டு போகிற போறான் குண்டலோபஜி ஜகதஸ்தே ரீலந்தே ஜம் உலகத்துக்கும் இந்திரனுக்கும் தெரியும் வருத்தம் என்ன விரதமா யார ரெண்டு ரொம்ப அசாத்தியமான வருடம் தான் இது ஒருவராக்கக்கூடிய வருத்தம் இல்லை எப்படின்னா எதை கேட்டாலும் கொடுப்பது இல்லைன்னு சொல்வதில்லை இது ஒரு வருத்தம் ம் தாச்சிிப்பதில்லை சிதாஸ் நேச்சே அகன் குண்டலா கவச்சவிக்ஷிம்வச்சீம் வாங்கதற்கேந்திரன் ப்ராமணவம் பூண்டு வர போராளா சூரியன் கணே குண்டலே ஆயுஷ பிரயாச்சோஷி நீ கவச்சுண்டி யா கண்ண முன் ஜீவனமா சொல்லிச் சொன்ன சூரியன் கவச்சனா கவச்சனா கவச்சத்துட இது சகஜமான கவச்சம் கரவி கவச்சம் அதே மாதிரி காதல இருக்கிற குண்டலமும் பெருவியே ஏற்பட்ட குண்டலம் இந்த ரெண்டுடையும் நீ இருந்தா ஒல்ல உத்தரவும் பண்ண முடியாது அவத்தியஸ்துவோமான் சொல்றதக்க ஒன்னும் ஒருவரும் கொல்ல முடியாது உனக்கு ஷாவே இல்லைன்னு சொல்லி சொன்னாராம் சூரிய பகவான் யே கேக்குறானா யார் இப்படி எனக்கு வந்து அளவில்லாத அன்புடன் கூட இப்படி வந்து சொல்றேன் நீங்கள் ஆறு கேட்டான பரம் அஹன்ௌா சாசு சூரியனிக்கும் அன்புதா உனக்கு தர்சனமூர் நாரியன்சான் பிரணையீம இயற்கையான குணம் இல்லாத அப்படியே வருங்க இயற்கையா அவனுக்கு விநீதி அதனால நான் பிரசாதேத் பகவன் நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்றேன் நமஸ்காரம் பண்றேன் அனுகிரகம் இருக்கிற நான் சொல்றேன் உங்க வாயினால எனக்கு உபதேசம் பண்ணப்படாது நாளாம் அஹம் எத்யஸ்மிஸ்தான் பிரியனான பக்தனான இருக்கும் பட்சத்தில் இந்த விரதத்தை விட்டு சொல்லி என்றாம் கர்ணன் உலகம் தெரிஞ்சு கொண்டிருக்கு தெரிஞ்சுன்னு எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு வேதவித்துக்கள் பிராணனக்கேட்டா கூட நான் கொடுப்பேன் நசிச்சு போக கூடாது கர்ணம் சூரியர பார்த்து பாடரட்சம் என்போன்றவர்கள் அபகீர்த்தி அடைஞ்சு உயிரோட இருப்பது அபஜீத் வந்தாலும் நாம் புழைச்சி இருந்தா போதும் நினைக்கப்படாது அரா மட்டமான ஆட்கள் அப்படி நினைக்கலாம் மத்விதாயம் பிராணரக் கர்ணம் என்போன்ற ஒரு புதிய தாத்தா அபஜீர்த்தி அடைஞ்சு உயிரோடு இருப்பது சரியில்லை வீரானரிசீலப்பது சரி லம் கணம் தாசியமே தலே சர்ம தலே சர்ம தேவந்திர மந்திரமணம் புட்டால் குளம் கவச்சம் கண்டயம் வரம் வதம் மணி புண்ணியபுரே தேரன் வந்து காட்டாலம் குழுக்காத்தம் பூரணு தாங்க அனந்தபட்டம்னு ஒரு கவி சொன்ன மகாபாரதிரம் கர்ணன் சொன்னா என்ன சொன்னாள் உங்களுக்கு அதிகமான பேரு பேச சூரியனை பார்த்து சொல்றான்னு கர்ணன் அரியமான உங்களுக்கு பேர் சொல்லிருச்சு அப்படிப்பட்ட நீங்கள் தானம் கொடுக்காதேன்னு என்ன வந்து சொல்றேன்னு அரியமான உங்களுக்கு வேதம் போய் ஒரு பெரிய டைட்டில் கொடுத்துருக்கேன் இந்த டைட்டில் உள்ள நீ இப்படி சொல்லலாமான்னு கேட்ட இந்த பட்டம் அடைஞ்சவர் கொடுக்கிறவருக்கு அரியமான பேர் கொடுக்கணும் கொடுக்காதேங்கிறவனுக்கு இந்த பட்டம் ஏன் கொடுத்தான்னு கேட்டார் எத்தனை பேர் சொன்னாலும் காக்க மாட்டான் அதுவும் சொல்ல இந்திரன் வந்து பிராமண வேஷம் போந்து எங்கிட்ட வாழ்ந்துட்டு போட்டானே யாரா எனக்கு அது கீர்த்தி இந்திரனுக்கு அபகீர்த்தி இப்படி அவர்களுக்கு ஐக்கியத்துக்கு ஒரு வையான அபகீர்த்தி வரும் தம்மே கீர்த்திகரம் லோகே புண்ணல லோகாண்ட இந்த உலகத்துல என்ன விஷாத்தான் நான் பரலோகத்துல நல்லா சொல்ல முடியாதா இந்த லோகத்துல பத்து பேராச்சு விஷா அந்த பெயருக்கு பரலோகத்துக்கு இந்த ஆடு பட்டு தான் இருக்காங்க நம்ம சாப்பிட்டாங்க ஒரு கருதாச்சு இதுதான் அங்கேயும் பரவத்துக்கு மனசு நல்லா இருக்கா என்னமோ ஊதி ஊத்தி வாசிக்கலாம் நினைக்காதங்க நல்ல ஊதி ஊத்தி நான் வகுவேடா ஊதி ஊத்தி குளிச்சி வைச்சேன் வாசிக்கவே வாசிக்க ஆனாலும் நல்ல ஊத்தி என்னமோ நினைக்காதங்க யாரா காப்பனத்தா தானா வாசிக்காதோ நீங்க நீ சுத்திக்கணும் தானா நல்லவனா இருந்தா உலகத்துக்கு தெரியாத உலகத்துக்கு கீர்த்தி அவன் இந்த உலகிலேயே நாசத்தடைஞ்சு விடுறான் கெட்டு போடுறான் இருந்தா தாயார போல எது கர்ணன் சஞ்சீ வயதி அவன் அம்மா நிச்சயம் ஜாதங்க போட்டு வந்து பையனை வளர்த்தால உடம்பு குழ குழம்பு போடுங்க அவன் அதே மாதிரி பத்னி போட்டா அப்படி ஆகது இல்ல அம்மா வந்து ஒரு முறை விளையாட்டெல்லாம் காட்டி போடுவோம் விளையாட்டெல்லாம் காட்டுவிடும் இங்கிலீஷ்ல கண்டை போடுவோம் வத்தி பண்ணுமாம் பழக்குமாம் உலகில் விசுத்தமான கீர்த்தி உத்தர கிருந்ததேனால வந்து தீபாஷ்வானா இருப்பதால் பத்து பேர்கள் பார்த்து எல்லாம் வந்து நான் புரட்சியா சொல்றதுக்காக நான் எதிர்பார்க்கல கூடாது அப்படி சொன்னா இந்துவும் இருக்கக்கூடாது இல்லை அவ்வளோ பாகிஸ்தானும் கூட என்னுடன் கூட பிறந்த கவச குண்டலத்தை குடுத்து அடைய போறேன் நீங்க இப்படி வந்து என்ன வந்து தடுக்கப்படாது ஆனா யுத்தம் பண்ண போறேன்னா தயவு விஜயாம பண்ண போறேன் நினைக்க அழைக்க வேணும் எப்படி இது யுத்தம் பண்ண போறேன் சரி வயதான வாழ் வந்தா யுத்த பலத்துல அவள் மாட்டேன் குழந்தைகள் யுத்தத்துல தகுதி வந்திருக்கிறார்கள் அடிக்க மாட்டேன் குழந்தைகள் வேதவித்துக்களான பிராமணர்கள் இவா யுத்தத்துல வந்தாரோ அடிக்க மாட்டேங்கிறா இதெல்லாம் கர்ணனுடைய வர்த்தமா மிருத்தான் மோட்சயிஷ் மகாபயாமி பெரியஷம் கொண்டு வந்தால் இல்லே நேம் வாயிட்டு சொல்ல மாட்டேன் முழுவா சொன்ன உயிருக்கு மேலே கீர்த்தி ராச ஆகதால என் உயிர் போக போறதுன்னு தானே சொல்றேன் உயிர் இது போகுது பின்னாடி தானே போனா போட்டி சூரியன் பார்த்தா மறுபடியும் திரும்ப திரும்ப கொடுக்காதுங்கிற என்னடா கீர்த்தி உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பத்ரிக்கும் தாயாருக்கும் உன்னுடைய பிதாவுக்கும் துக்கத்தை கொடுத்து என்னடா கீர்த்தி என்று கேட்டாளாம் மாஷி ஆன சுத்தீர்கீர் கீது மாதிரி தெரியுமா சாம்பலா போட போரீரம் போனதுக்கு அப்புறம் கீர்த்தி என்ன தீடா கீர்த்தியுஷா மால போடுவது போலயாக்கம் அவ்வ போனதுக்கு அப்புறம் பரித்திரமான ரோஜாஹாரம் சந்தனம் எல்லாத்தையும் போடுவது போல ஆக்கம் மீதா என்னச்சவாள் நான் கைவிடுவது வழக்கமில்லை நீ எத்தனை தளவனி ஆதித்யதயாதி மகாமந்திரங்கள்ல என்ன ஸ்தோத்தம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இருக்கேன் காற்க தூக்கத்தில் வந்து விழுப்பி சொல்றேன் கர்ணா என் பேச்ச கேளு கேளுன்னு நிர்பந்தம் பண்ணி சொன்னாலும் சூரியன் அஸ்தித் அத்தியாத் உன்னுடைய சம்பந்தமான ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் இருக்கு பொதுவா செல்ல போடுறாரு காரணம் என்ன என்னங்கிறான்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படி ஏதாவது புதியாமத்தியா சொல்லு போடுறோம் அவர் விஷயம் போட்டு அவசியமா சொல்லணும் பேசாம போடுவோம் நாள் இவரு என்ன என்னன்னு கவலைப்பட்டு இருப்பார் ஒண்ணும் இருக்காது பெரிய காத்த அடிச்சு போடணும் என்ன பேசுற பேச்சினால எத்தனை கவலை புத்திவா கூட கவலை பயிற்சி அப்படி எத்தியாவசி மூலி விஷயத்த சொல்லாம போடுவோம் என்னமோ கவலைப்பட்டுப்பாரு அப்படி சமாச்சாரம் சொல்லப்படாது குந்திக்கு கர்ணனுக்கு அப்ப தெரியாது யாரையா சொல்லிட்டு போனால் இது தேவ புக்யம் உங்களுடைய சரீர சம்பந்தமான ஒரு விஷயம் அது வந்து பரம ரகசியம் அது அதை பொறுத்தும் நீ வந்து நீ ஜாக்கிரதையா இருக்கணும் நீ குந்திக்கு பிறந்த ஆளாக்கம் என்பதை ஞாபகப்படுத்துறதுக்காக இதெல்லாத்தையும் சொல்லி தான் வந்து உனக்கு கிட்டா என்பதா சொல்லணும் திறந்தது இந்த ரகசியத்தை அவருக்கு மனசுல வச்சுக்கிட்டு தேவ ரகம் சம்பந்தமான ஒரு விஷயம் உருட்டு போடுற அப்புறம் ராஜா காக்கிறார் ஜெனமேஜ்யம் வைகம்பா என்ன ரகசியம்னா என்னன்னா நான் உங்களுக்கு கண்ணியா இருக்கிற போது சூரிய மந்திரத்தை ஜபிச்சு சூரியனுடைய பிரசாதத்தால கர்ணம் திறந்து தங்க பெட்டியில வச்சு குஞ்சி ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு உலகத்துக்காக பயந்து விட அது வந்து அஸ்வநதியில வச்சு விட்டாளாம் அது அப்படி எமுனையில விழுந்து கங்கையில் விழுந்து கங்கா ஜலக்கர பெற்றி வரும்பொழுது வெடிகாலம் அஞ்சு மணிக்கு புத்திரகாமலா உள்ள தம்பதிகள் சூத ஜாத்தியில் பிறந்தவன் தேரோற்றவன் அவன் கர்ணன் துரியோசன குடும்பத்திலே தேரோக்கியிருக்கிறவாள் அவன் தம்பதிகளுக்கு குழந்தை இல்லையா வெடிக்காலம் ஸ்நானம் பண்ணி அஸ்வந்த பிரதம் பண்ணி சந்தத்தை அடைவோமே தம்பதிகளா ஸ்தானத்துக்கு வந்து இந்த பொட்டி கையில் நடச்சு எடுத்து பார்த்தா ஒரே கவச்ச குண்டலத்தோட குழந்தை குந்தி சொல்ற போதே சொல்லி விட்டாள் யாரோ பூமிசாலினி சொப்பனம் கண்டுபோல் குத்தி வரப்போகுதுல குழந்தை வரப்போகுதுன்னு ஒன்னு எடுக்க போறா நீ சாக மாட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியும் ஆனா நான் பாக்யம் உனக்கு தண்ணி கொடுக்கன்னு குந்தி அழுதுக்காது ஒரு அத்தியாயம் கீழாதி வருவாங்கவே அதே மாதிரி அந்த அம்மா சொப்பனம் கண்டாடா குச்சனா கிடைச்சா அவனுக்கு கொண்டா இந்த குழந்தை கையில வச்சிருந்தா பீலிட்டு அடிக்கிறது அப்புறம் அவளுக்கு அந்த அம்மாக்கு கர்ணன் குழந்தையா அவனை அந்த அம்மாவுக்கு அப்புறம் குழந்தை தான் பிறந்திருக்கு கர்ணனுடைய பாரதத்துல அப்புறம் குழந்தை பண்றதுக்கு அப்புறம் குழந்தை ஆரம்பிச்சிடும் அதுக்காக அந்த பணிகளை பார்த்து ஒருக்கப்படாதுன்னு ஆமா அவனால தான் ஏதோ மறுபடியும் உறுதியாச்சு அவனுக்கு நல்லா கரெக்டா அவர் பங்கு பாகம் கொடுக்கணும் போர்ட்டு சுட்டு போட்டு கர்ண அவன் எதாவது மனசுல பலம் இல்லாதவனா அது என்ன என்ன கர்ணா அதுதான் எத்தனை தேவ குக்கியமா இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை நமே தாரா நமே புத்திராத்யா இருக்கிற பக்தி கீழான பக்தி என் பத்ன இல்ல புள்ளைகிட்ட இல்ல எங்க அம்மாட்ட இல்ல புதுப்பணத்துல இல்ல நமே தாரா நமே புத்தாத் உயிரில கூட எனக்கு அத்தனை பிரியம் இல்ல சுத்துக்கியம் இல்ல எனக்கு நீங்கள் எப்படி எனக்கு பிரியமுது மாதிரி வேற ஒத்துழையும் தான் பிரிய மகன் நினைக்கலாம் கர்ணன் அத்தன பக்தி உங்களிடத்துல என்ன தூக்கத்தில் வந்து விழிப்பொடிரே தெரியுமோ எத்தனை பக்தியோட நம்ம நித்தியம் ஆத்தியிருந்து சொல்லி நமஸ்காரம் பண்ணு உயிர் பண்ணியிருக்கா இவனுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது நான் உதவி பண்ண வேண்டாமான்னு கருணையினார வந்திருக்கு நமஸ்காரம் பண்ணி என் கார் நேரம் என்னுடைய தலையினார உங்க ரெண்டு கார்களையும் சொல்றேன் என்னை இந்த வருஷத்துல இருந்து மட்டும் நீங்க பாத்தப்படாது உங்க கெஞ்சி கெஞ்சி கேட்கிறேன் என் தலை பொண்ணு ஒரு தடவை உங்க கால்கள்ல வைக்கிறேன் என்னை இது மாதிரி தானம் பண்ணாதேன் உங்க வாக்கு நாளை சொல்லப்படாது நானாம் பிரசாத்திய புன புனிமின தா மருத்தோடே திபேமின தா மருத்தோ யாபி அவன் புரிய இருந்தா அவன் அடைவதில்லை அவருக்கு அப்படி விவேக்கிகள் குறைக்கணும் காரியமில்லாமல் போயி போவான் நிஷ்காரணமா பொழுதுல ஏதாவது காரணமா பொழுதுனாலும் என்னமோ தன்ன காப்பாத்திக்க சொல்லி சொன்னு சொல்லலாம் அதுவும் ஒரு காதில்லை நிஷ்காரணமா பொழுதுவன் அதுலையும் வேதவித்துக்களத்தில் நான் பொய் சொல்வதில்லை என்ன விமர்ஷம் வச்சிருக்கேன் அப்படி இருக்கிற போது வேதத்தை சொல்லுன்னு இந்திரன் வந்தாரு அந்த வேஷத்துக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா ஆகையினால என்ன நீங்க தடுக்கப்படாது சாதுக்களுக்கு தானம் பண்ணாது என்று நீங்க விசேஷம் பண்ணப்படாது என்று கர்ணன்